நட்டினை நற்றினைக்காக கத்தாரருகன் ஒரு பையன் தெருவில் போகும்போது பொடி பையனா ஒரு ஆளு ஒரு காக்கா வளர்த்தானா அந்த காக்காவை தொட்டா ரொம்ப சாப்டா இருக்குமா அதுக்கு என்ன பேர் வைப்பான் மைக்ரோ சாப்ட் படம் போட்டது எல்லோரும் தும்முறாங்களே ஏன் அதுதான் மசாலா படமாச்சு அந்த பாம்புக்கு என்ன நோயாம் வேற என்ன புற்று நோயாம் மீன் பிடிக்கிறவனை மீனவன்னு சொல்ல முடியும் ஆனா மான் பிடிக்கிறவனை மானவன்னு சொல்ல முடியுமா